ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் ஸ்ராத்தம் விஷயமாக நிறையா தர்மங்களை பார்த்தன் வர்ற வரிசையில் ஒரு சந்தேகம் அதாவது நம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதான ஸ்ராத்தத்தை அண்ணா தம்பிகள் இருந்தால் சேர்த்து பண்ணுறதா தனித்தனியாக பண்ணுறதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இதற்கு பதில் தர்மசாஸ்திரம் விரிவாகவே பதிலை காண்பிக்கிறது அதாவது தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது ஏக பாக்கேன வசத்தம் பிதேவத்விஜா்ச்சனம் ஏகம் பவேத்விபக்தானாம் ததேவ சார் கிரகே கிரகே விபக்தாத்தரே சுவஸ்வார்ஜிதனாசனி தரிசாப் பித்திரோ ஸ்ராத்தம் குறியு பிதக் ப்ரதகு அப்படின்னு காண்பிக்கிறது அதாவது ஒரே வீட்டிலேயே சகோதரர்கள் அத்தனை பேரும் வசிக்கிறார் ஒரே சமையல்தான் அவரவர்கள் தனித்தனியாக சம்பாதித்தாலும் ஒரே அக்கௌண்ட்டிலேயே அத்தனை பணத்தையும் போட்டு வரவு செலவு செய்துருக்கா அனைவரும் சேர்ந்தே இருந்துட்டுருக்கா அப்படின்னா பித்திரு தேவத் திஜார்ச்சனம் பித்திருக்களுக்கு நான் செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் தேவதா அர்ச்சனம் பஞ்சாயத்தன பூஜை முதலிய பூஜைகள் திஜார்ச்சனம் யாராவது நம்ம ஆற்றுக்கு வந்தால் அவர்களுக்கு மரியாதை இதெல்லாம் ஒன்று போரும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது ஸ்ராத்தம் ஒருத்தர் பண்ணினால் போகும் மூத்தவன் பண்ணினால் போகும் மற்றவர்கள் அனைவரும் சேர்ந்து நடலாம் பஞ்சாயத்தன பூஜை ஒரு பூஜை இருந்தால் போகும் அவரை அத்தனை பேரும் தனித்தனியாக வச்சுக்கணும்னு அவசியமில்லை அதே போல் பூஜனும் யாராவது சகோதரிகள் யாரை கொடுத்தா ஒரு சீர் கொடுத்தா போகும் அண்ணா தம்பிகள் தனித்தனியாக இருக்கான்னு அத்தனை பேரும் தனித்தனியாக ஆசீர்வாதமோ சீரோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒருத்தர் கொடுத்தால் போடும் ஆனால் வீடு தனித்தனியாக இருக்குது சமையல் சாப்பாடும் தனித்தனியாக இருக்குது அவரவர்களுடைய வரவு செலவு அக்கௌண்ட்டுகள் தனித்தனியாக வச்சிருக்கா அப்படின்னா ததேவசியாத் கிரகே கிரிகே அவரவர்கள் வீட்டில் தனித்தனியாக பண்ணணும் இது மூணையும் அதாவது பித்திருக்களுடைய சிராத்தம் பஞ்சாயத்தன பூஜை சீர் ஆசீர்வாதங்கள் பண்ணுறது கல்யாணத்துக்கு போனால் ஆசீர்வாதம் பண்ணுறது சகோதரிக்கு சீர் கொடுக்கறது இதெல்லாம் தனித்தனியாக வரவு செலவு இருக்குன்னா தனித்தனியாக பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது நம் முன்னோர்கள் காலமான தினத்திலிருந்து ஆரம்பித்து அந்த ஒரு வருஷம் வரையிலும் மூத்தவன் மணினால் போகும் நவச்ராத்தம் சபிண்டத்துவம் ஸ்ராத்தானியப்பிச்ச ஷோடச ஏகேனிவத்து காரியானி சம்பிபக்த தனேஷ்வபி அத்தனை பேரும் சேர்ந்து இருந்தாலும் சரி வரவு செலவு சாப்பாடு வீடு தனித்தனியாக இருந்தாலும் சரி மூத்தவனுக்கு தான் அதிகாரம் ஒரு வருஷம் வரையிலும் அதை முதல்ல ஆரம்பித்த காலமான தினத்திலிருந்து ஆரம்பித்து ஊனாப்திகம்னு ஒரு வருஷம் முடிவில் வரும் அந்த ஊனாப்திகம் வரையிலும் மூத்தவனுக்கு தான் அதிகாரம் மற்றவர்கள் அவனோடு சேர்ந்து நுடரும் தனித்தனியாக இதெல்லாம் செய்யக்கூடாது ஒருத்தர் தான் பண்ணணும் அனைவரும் சேர்ந்துக்கணும் அந்த உணப்திகமாகி ஆப்திகம்னு வரும் அந்த ஆப்திகத்திலிருந்து அவர் தனித்தனியாக செய்யணும் அண்ணா பண்ணுற பொழுது அனைவரும் சேர்ந்து பண்ணுறதுன்னா வரவு செலவு ஒன்றா இருக்கணும் சமையல் சாப்பாடு ஒன்றா இருக்கணும் இருந்தால் ஒரே குடும்பம் ஒரே வீட்டில் அத்தனை பேரும் வசிக்கணும் அப்படி இருந்தால் மூத்தவன் மணினால் போரும் மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்துக்கலாம் விபக்தைஸ்து ப்ரத காரியம் பிரதிசாம்பராதிக்கம் ஏகேனிவ அவிபக்தேஷு கிருத்தே சர்வெஸ்து தத்ருதம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது இதெல்லாம் தனித்தனியாக இருந்தால் அவரவர்கள் தனியாக செய்யணும் தனித்தனியாக வரவு செலவு பண்ணிட்டு தனியா இருக்கா மூத்தவன் பண்ற பொழுது அனைவரும் வந்து சேர்ந்துக்கறா அப்படின்னா பிரயோஜனம் இல்லை அது செய்தும் செய்யாததாக தான் அர்த்தமாகும் அதேபோல் இதில் இன்னொரு தர்மம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா தகப்பனார் காலமாயிட்டார் தகப்பனாருக்கு சிராத்தம் பண்ணுறோம் தாயார் இருக்கா அப்படின்னா தாயார் எங்கே இருக்காலோ அங்கே அனைவரும் சேர்ந்து ஸ்ராத்தம் பண்ணும் தனித்தனியாக வரவு செலவு பண்ணிட்டுருக்கா அப்படின்னா ஒரே சமையல் பண்ணி அன்னம் பாயசம் மாத்திரம் தனித்தனியாக வச்சுட்டு அவர் அவர்கள் தனித்தனியாக ரெண்டு ரெண்டு பிராமணர்களை வரித்து அல்லது மூணு பிராமணர்களை வரித்து அந்த ஸ்ராத்தத்தை பண்ணணும் ஏன்னா பையன் பண்ணக்கூடியதான ஸ்ராத்த சேஷத்தை தாயார் சாப்பிடணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறதுனால அப்படி பண்ணணும் தாயாருடைய சன்னிதியில் ஸ்ராத்தம் பண்ணணும் வரவ செலவு ஒன்றா இருக்குன்னா ஒன்றாவே பண்ணலாம் இல்லை தனித்தனியாக இருந்தாலும் ஒரே இடத்தில் ஒரே சமையல்லையே எல்லோரும் தனித்தனியாக ஸ்ராத்தம் பண்ணலாம் அண்ணம் பாயசம் மாத்திரம் தனியாக வச்சுக்கணும் ஏன் பாக்கியெல்லாம் ஒன்றா பண்ணலாம் அப்படின்னா ஒரே பித்திருக்களை உத்தேசித்து அந்த சிராதத்தை நாம் செய்யறதுனால ஸ்ராத்த சேஷம் என்கிற தோஷம் வராது அப்படிங்கிறதுனால ஒரே சமையலையே அண்ணா தம்பிகள் தனித்தனியாக ஸ்ராத்தம் செய்ய வேண்டியது அதே போல தாயார் காலமாகி தாயாருக்கு ஸ்ராத்தம் பண்ணுறான் தகப்பனார் இருக்கார் அப்படின்னா தகப்பனார் இருக்கிற இடத்துல அண்ணா தம்பிகள் சிரார்த்தம் பண்ணணும் ஆனால் அங்கே தாயாருடைய சிராத சேஷத்தை சாப்பிடக்கூடாது பத்னிக்கு நடக்கக்கூடியதான சிராத சேஷத்தை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டால் நரக்கம் வரும் தாயாருக்கு பண்ணக்கூடியதான சிராத சேஷத்தை போடாமல் அவருக்கு தனியாக சமைச்சு அவருக்கு போடணும் இதை வந்து பிரத்யா வருஷா வருஷம் நாம் செய்யக்கூடியதான ஸ்ராத்த நியமங்கள் இதில் மகாலய சிராத்தம் வரும் இந்த மகாலய சிராதம் அண்ணா தம்பிகள் அனைவரும் சேர்ந்து சிர்தம் பண்ணின் இருந்தாலும் சரி தனித்தனியாக சிராதம் பண்ணினாலும் சரி மகாலய சிராதத்தை தனித்தனியாக தான் பண்ணினோம் அனைவரும் சேர்ந்து பண்ணக்கூடாது மகாலய சிராதம் தீர்த்த சிராத்தம் அதாவது காசி யாத்திரை ராமேஸ்வரம் போன்ற க்ஷேத்திரங்களுக்கு போகிற பொழுது செய்யக்கூடியதான தீர்த்த ஸ்ராத்தமும் தனித்தனியாக தான் பண்ணணும் ஒரே வீட்டில் வசிக்கிறா ஒரே வரவு செலவு ஒரே சாப்பாடாக இருந்தாலும் இந்த மகாலய சிராதமும் தீர்த்த ஸ்ராத்தமும் தனித்தனியாக தான் செய்யப்பட வேண்டும் ஏன்னா அதில் காரணிக பிதர்க்கள்னு வரா தகப்பனார் கூட பிறந்தவர்கள் தாயார் தன் கூட மாமனார் மாமியார் ஆச்சாரியன் குரு மச்சினன் இவர்களெல்லாம் காரணிக பெத்திருக்கள்னு பேர் இவர்களுக்கும் அங்கு பாகம் இருக்கு அப்படிங்கிறதுனால அவரவர்களுக்கு மாமனார் மாமியார் வேற மச்சினன் வேற அப்படின்னு இருக்கிறதுனால தனித்தனியாகத்தான் ஸ்ராத்தம் பண்ணணும் தீர்த்தஸ்ராத்தமும் சரி மகாலய ஸ்ராத்தமும் சரி மகாலய ஸ்ராத்தமும் அன்னரூபமாக ஹோமம் பண்ணி பண்ணினாலும் சரி சங்கல்ப விதானமாக பண்ணினாலும் சரி தனித்தனியாகத்தான் பண்ணணும் இதில் இன்னொரு சந்தேகம் பிரம்மச்சாரியாக இருக்கார் ஒருத்தர் அண்ணா தம்பிகளிலே ஒருவர் பிரம்மச்சாரியாக இருக்கார் அப்படின்னா அவர் சேர்ந்துக்கலாமான்னா அவரும் தனியாகத்தான் பண்ணணும் ஏன்னா இவருடைய மாமனார் அவருக்கு மாமனார் இல்லையே இவருடைய மச்சினன் அவருக்கு மச்சினன் இல்லையே அப்படிங்கிறதுனால பிரம்மச்சாரியாக இருந்தாலும் தனியாகத்தான் ஸ்ராத்தம் பண்ணணும் அதே போல் மூத்த அண்ணா இருக்கார் அவரோடு நாம் அனைவரும் சேர்ந்து சிராத்தம் பண்ணுறோம் அவர் காலமாகிட்டார் அப்படின்னா உடனே இரண்டாவது காரரோடு அனைவரும் சேர்ந்துக்க கூடாது அப்புறம் அனைவரும் தனித்தனியாகத்தான் பண்ணணும் மூத்த அண்ணாவோடு வேணால் அனைவரும் சேர்ந்துக்கலாம் இல்லாவிடில் தனித்தனியாகத்தான் ஸ்ராத்தத்தை பண்ணணும் அதேபோல் ஒரு தடவை தனியாக அனைவரும் ஸ்ராத்தம் செய்தாச்சு அப்படின்னா அப்புறம் தனித்தனியாக தான் பண்ணணும் ஒரு தடவை தனியாக பண்ணுறது அப்புறம் ஒரு தடவை சேர்ந்து பண்ணுறதுன்னு ரெண்டு விதமாக செய்யக்கூடாது தனியாக செய்கிறதுனா கடைசி வரையிலும் தனியாகத்தான் செய்யணும் என்கிறது தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்ல கூடியதான தர்மம் கொண்டு அடுத்து உபன்யாசத்திலே பார்ப்போம்